சீரராஜெல்வம் போல் சேர்கவே என்ன சான் வீரராகுவிற்குப் புகழ் அருள்மிகு காலதீஸ்வரன் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் திருக்கோவில் நிர்வாகிகளையும் கோவில் கைங்கரியார்த்துகளையும் ஒவ்வொரு புதன்கிழமையும் நடைபெறும் ஸ்ரீ மயூரகவியார் உடி செய்த ஸ்ரீ சூரியசுதகம் தொடர் உபன்யாசத்தின் உபயதாரர்களான வைஷால் விதி திருமதி கே லட்சிபாய் அமேரவர்களையும் திருமதி அலமேல இங்கு அமர்ந்துள்ள பக்தர்களை உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கம் ஸ்லோகம் ஐம்பத்தி அருணனை பற்றிய வருணனையை கவிஞர் தொடர்கிறார் தத்தார்கைகி தூர நந்தைகி வியதி வினையதோ வீக் சித்தசார்த்தைகி சானாத்தியம் சாரத்திருவக சருச்சேகே ஆீ பிராத்தரேவ்மயுபாசோ யாதிபனோ அகிரே ஜடித்திருஷம் சேவத்தோர்கில கவிஞர் ஒரு நயமான கற்பனை செய்தர் அருணன் தேரோட்டுகிறான் அருணனுக்கு முன்புறம் நிலவு இரவு முழுவதும் பொழிந்த பனி நீர் காட்சியளிக்கிறது அருணனுக்கு பின்புறம் சூரிய பகவான் இருக்கிறான் இதை பார்த்தா எப்படி தெரியுதா இரவு முழுவதும் பொழிந்த பனி நீராகிய தண்ணீரை அருணன் குடித்துவிட்டு சூரியன் பின்புறம் இருக்க திக்குகளுக்கெல்லாம் அவன் வெளிச்சம் காட்டி அவன் காய்வது போல் இருக்கிறது அப்படின்னு ஒரு நயமாய் சொல்றான் அந்த அருணனை பற்றி புகழ்ந்து சொல்லும்போது சித்தர்களின் கூட்டங்கள் அதாவது ரிஷிகளின் கூட்டங்கள் அர்கியம் கொடுத்து தூரத்திலிருந்து மிகுந்த பக்தியோடு வணங்கக்கூடிய சூரிய பகவானுடைய அந்த சாரதி உங்களுக்கு அருள் செய்யட்டும் அப்படின்னு சொல்ற தத்தா அர்கேகி அர்க்யம் கொடுக்குறாங்கள தத்தம் கொடுத்தல் அர்க்யம்னா உங்களுக்கு தெரியும் கொஞ்சம் தீர்த்தம் கையில எடுத்து காயத்ரி மந்திரம் ஜெபிச்சு சந்தியாபந்தனம் பண்ணும்போது அர்க்யம் விடுவார்கள் கொடுக்கப்பட்ட அர்க்யம் யாரால் கொடுக்கப்பட்ட அர்க்யம் அப்படின்னா சித்தசார்த்தைகி சார்த்தம் அப்படின்னா கூட்டம் சித்தசார்த்தைகின சித்தர்களின் கூட்டத்தால் சாத்து அப்படின்னு ஒரு வார்த்தை தமிழ்ல உண்டு அது வந்து கூட்டம் என்பதை குறைக்கும் வியாபாரிகள் ஒரு பத்து பேர் இருபது பேர் கொண்ட கூட்டத்துக்கு ஒருவன் தலைவனாயிருந்தா அவன் சாத்துவான் அதே வியாபாரிகள் நூறு பேர் இருந்துட்டா அவனுக்கு பேர் மா சாத்துவான் சிலப்பதிகாரத்திலே கேரக்டர் வரும் பெரும் வியாபாரி கூட்டத்துக்கு தலைவன் பெரிய பணக்காரன் அர்த்தம் சார்த்தைகி சித்த அதாவது முனிவர்களுடைய கூட்டத்தினாலே முனிவர்களும் சித்தர்களும் தனியாளா இதை செய்கிறதில்லை அவர்கள் ஒருவர் விடாமல் ஒருவர் பாக்கி இல்லாமல் இந்த அர்க்கியம் விடுகிறார்கள் காலையிலே சூரியனுக்கு சூரியனுக்கு அர்க்கியம் விடுவது என்பது மிகவும் ஒரு அத்தியாவசியமான ஒரு காரியம் அனைவருக்கும் விதிக்கப்பட்ட ஒரு வைதிக கடமை அதை செய்கிறார்கள் அதனுடைய அறிவுடைமை என்ன என்பதை பற்றி இப்போ வந்து மேல்நாட்டினரே ஒத்துக்கொள்ள தொடங்கி இருக்கிறார்கள் சூரிய வழிபாடு எவ்வளவு நல்லதுன்னு அதை ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னென்ன இந்த வருஷம் இந்த ரெண்டாயிரத்தி அஞ்சாவது ஆண்டு மார்ச் மாதம் பதினெட்டாம் தேதி பிரிட்டனில் இங்கிலாந்து பாராளுமன்ற நாடாளுமன்ற கட்டடத்திலே இங்கிலாந்து பிரமுகர்கள் முன்னிலையிலே ராமநவமி கொண்டாடப்பட்டது பிரிட்டிஷ் நாடாளுமன்றத்தில் பிரிட்டிஷ் பிரமுகர்கள் முன்னிலையிலே அங்கே லண்டனில் இருக்கிற இந்து கவுன்சில் இது ஏற்பாடு செய்திருந்தது அவங்களுக்கு ஒரு கியூரியாசிட்டி ராமநவமினா என்ன ராமன்னா யாரு ராமாயணம்னா என்ன அப்படின்னு அப்போ நல்ல தெளிவான ஆங்கிலத்திலே இந்து கவுன்சிலை சேர்ந்த சில அறிஞர்கள் ராமாயணத்தை உபநியசித்தார்கள் ராமநவமி நாடாளுமன்ற கட்டிடத்திலேயே கொண்டாடப்பட்டது இந்த போன மாதத்துக்கு முதல மாதம் ரொம்ப ஆச்சரியமான விஷயம் காரணம் என்னென்னா அவர்களுக்கு அவர்களுடைய மதம் அழுத்துவிட்டது அது பயனற்றது எதிர்பார்க்கிற அளவு பயன் விளைவிக்கவில்லை என்பதை அவர்கள் புரிந்து கொண்டார்கள் அதில் முரண்பாடான கருத்துக்கள் இருக்கின்றன என்பதை அவர்கள் கண்டுகொண்டார்கள் அவர்களுடைய மேல்நாட்டு மதங்களிலே பரந்த மனப்பான்மை தடுக்கப்படுகிறது குறுகிய கண்ணோட்டமே ஊக்குவிக்கப்படுகிறது அதெல்லாம் தவறு என்று இப்பொழுது உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள் இங்கே சித்தர்களின் கூட்டம் ரிஷிகளுடைய கூட்டமானது என்ன செய்து அர்க் கொடுக்கிற தத்த அர்கி அவர்கள் எப்படி கொடுக்கிறாங்களாஹி அவர்கள் தூரத்திலிருந்து வணங்குகிறார்கள் சூரியனை வந்து கிட்ட வந்து வணங்குறதுக்கு அவங்களுக்கு சக்தி உண்டு அதாவது யோக சக்தியினாலே அவங்க கிட்ட வர முடியும் ஆனால் பக்தியின் காரணமாக கொடுக்க வேண்டிய மரியாதையின் முக்கியத்துவத்தை உணர்ந்தவர்களாதலே அவர்கள் தூர கொடுக்கிறார்கள் இந்த தூர அப்படிங்கிறதுக்கும் துர் அப்படிங்கிறதுக்கும் வித்தியாசம் உண்டு சில பேர் துர்வாசரை துர்வாசர் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு விளக்கமும் தவறா சொல்றாங்க அவர் தூரத்திலே வாசம் செய்கிறவர் அதனால தூர்வாசரு அவருடைய பெயருக்கு அப்படி ஏற்பட்ட காரணம் என்னன்னு துர்வான்னா அருகம்புல் அவர் அருகம்புல்லை ஜலத்திலே ஊற வைத்து அந்த ஜலத்தை தான் பருகுவாராம் அடுத்த தீர்த்தத்தை எடுத்து கையில் எடுக்கிறதுனா அந்த அருகம்புல்லினாலே செய்யப்பட்ட அந்த குஞ்சத்தினாலே தான் தீர்த்தத்தை எடுப்பாராம் அருகும் புல் இல்லாமல் அவரது தீர்த்தம் சாப்பிட்றதில்லை அதனால அவருக்கு துர்வாசர்னு வேணும் துர்வான்னா அருகும் புல் அர்த்தம் அப்படி அந்த பேருக்கு காரணம் இந்த துருந்திர வார்த்தைக்கு எல்லாம் கெட்டன்னு அர்த்தம் சொல்ல முடியாது துரியோதனனுக்கு அவன் கெட்டவனுங்கிற அர்த்தத்தில் அப்படி பேர் வைக்கல யோத்தா அப்படின்னா சண்டை செய்கிறவன் அர்த்தம் அவனோட யாரும் சண்டை செய்ய முடியாது அவ்வளவு பெரிய வீரன் புகழ் படைத்தவன் கெட்டிக்காரனுங்கிற அர்த்தத்தில் துரியோதனன் பேர் வச்சாங்க எந்த தாய் தரப்பனாவது தன் பிள்ளைக்கு கெட்டவன் பேர் வைப்பாங்களா துர்யோதனன் அப்படின்னு துர் என்றால் அவனோடு யாரும் சண்டை செய்ய முடியாத அவ்வளவு பெரிய வீரன்கிற அர்த்தத்தில் அவர்கள் அப்படி செய்தார்கள் ஒரு சுவாரஸ்யமான ஒரு நியூஸ் என்ன அப்படின்னா துரியோதனனுக்கு ஒரு கோவில் இருப்பது சமீபத்தில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது மகாராஷ்டிராவில் அகமது நகர் மாவட்டத்திலே அங்கே வந்து ஒரு கோவில் இருக்கான் அந்த கோவிலே யாரிடா கர்ப்ப கிரகத்தில் தெய்வம் என்று கேட்டால் துரியோதனன் துரியோதனன் தான் அதுக்கு வந்து ப்ரிசைடிங் டைட்டி இந்த கோவில் பல நூறு ஆண்டுகளாக இருந்திருக்கிறது ஆனால் மக்கள் அதை கவனிக்கல சமீபமாக தான் இந்த கிராமத்துக்கு பேர் துர்கான் இத வழிபடுகிறவர்கள் யார் அப்படின்னா இமயமலையிலே ஒரு இடம் இருக்கு அந்த இடத்துல ஒரு இனத்தார் வாழ்கிறார்கள் அந்த இனத்துக்கு என்னடா பேர் அப்படின்னா துரியோதனா ஏன் உங்க இனத்துக்கு துரியோதனானு பேர் இருக்குன்னா நாங்கள்லாம் துரியோதனனுடைய பேரன்மார்கள் துரியோதனுடைய பரம்பரையில வந்தவர்கள் இந்த உலகம் பூரா துரியோதனனை எகழுது ஆனா எங்களுக்கு அவர் தாத்தா இல்லையா அதனால நாங்கள் மட்டும் அவரை தெய்வமாக கும்பிடுறோம் என்று அந்த கோவில் எங்கள் முன்னோர்கள் கேட்ட கோவில் தான் என்று இரகசியமாக மாதத்தில் சில நாட்கள் ஆண்டுகளில் சில நாட்கள் நான் சொன்ன இடத்துக்கு வந்து அவர்கள் வழிபட்டு விட்டு போகிறார்கள் ஹர்கிட்ட அப்படின்ற இடத்துல இமயமலையிலே அவர்கள் வாழ்கிறார்கள் இது சமீப ஆராய்ச்சியிலே தெரிய வந்திருக்கிறது ரொம்ப ஆச்சரியமான விஷயம் அதாவது ஊருக்கு கெட்டவனா இருந்தாலும் மனைவிக்கு கணவன் தெய்வந்தானே அது மாதிரி மற்றவர்களுக்கு அயோக்கியனாக இருந்தாலும் அந்த வம்சத்தில் பிறந்தவர்கள் அவர்களுக்கு அவன் தாத்தா தானே அதனால் துரியோதனனுக்கு கூட இந்த நாட்டில் கோவில் இருக்கு அது சரி மூதேவிக்கு கோவில் இருக்கெல்லாம் துரியோதனன் இருக்கக்கூடாதா மூதேவிக்கு கையில் விளக்கமாற்ற கொடுத்து ஒரு சிற்பத்தை செஞ்சு அதுக்கு அர்ச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கான் நாட்டில் எதுக்குறாங்கன்னா வராத அப்படிங்கிறதுக்கு தான் அதாவது ஷார்ட்கட் ரூட்டில் அவங்க ஸ்ரீதேவியை வரவிழைக்கிறாங்கண்ணா திருமகள் காலில் விழுந்து அழுது மூதேவியை விரட்டுன்னு கேட்டு அது பழிக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும் அதுக்கு பத்திரமா போய் விழுந்துட்டா விளகிடுது நம்மவிக்கு கோவில் இருக்கும் இந்த நாட்டிலே துரியோதனனுக்கு வியப்பில்லை இந்த தூர நம்முறைகி தூரத்திலிருந்து வழிபடுகிறார்கள் சித்த சார்த்தர்கள் வியதி வியத்தினா ஆகாயம்னு அர்த்தம் ஸ்கை விண்ணிலே விண்ணுக்கு வரக்கூடிய யோக்கியதை உள்ளவர்கள் ககன மார்க்கத்திலே பறக்கக்கூடியவர்கள் சித்தர்கள் ஆனால் சூரியனுக்கு கிட்ட வர மாட்டார்கள் எப்பவுமே இப்போ நாம் பெருமாள் கும்பிட்ற போது கர்ப்ப கிரகத்துக்குள்ள அர்ச்சகர் தான் போகலாம் ஏன் மற்றவங்க போகக்கூடாது அப்படின்னா அர்ச்சகர் அதுக்குன்னே ஒரு வாழ்க்கை வாழ்றார் ஒரு சில தூய்மை கடைபிடிக்கிறார் சில ஆச்சாரங்கள் கடைபிடிக்கிறார் அவருக்கு ஒரு தீட்சி கொடுக்குறாங்க அர்ச்சகர்கள் கூடுமானவரை சிறு சிறு தவறு செய்தாலும் கூட தெய்வத்தால் மன்னிக்கப்படுகிறார்கள் நாம் பல இடங்களுக்கு போகிறோம் இப்போ நாமெல்லாம் குளிச்சுட்டு சுத்தமாக தான் வந்திருக்கிறோம் இருந்தால் கூட சாலையில் நடந்து வந்திருக்கிறோம் நம்ம மேலே தூசி போட்டிருக்கோம் லாரி போகும்போது சாக்கடை தண்ணி அடிச்சு விட்டுருக்கோம் இன்னும் சில பேர் மூக்க செஞ்சு போடும்போது நம்ம முதுகில் விழுந்திருக்கும் அது நமக்குலாம் தெரியாது இவ்வளவு அசுத்தமா நமக்கு இருக்கிற போது நம்ம கர்ப்ப கிரகத்தில் நம்ம போகக்கூடாதுன்னு வச்சிருக்கிறோம் அப்போ கோவிலிலே எட்டை இருந்து சேமிப்பவர்கள் பாக்யவான்கள் அவர்கள் பணிவை கற்றுக் கொண்டிருக்கிறார்கள் அதுபோல இந்த சித்தர்கள் வானத்துக்கு சென்றாலும் சூரியனுக்கு எட்ட இருந்து சேவிக்கிறார்களாம் வினயத்தோ வினயம் அப்படிங்கிறதுக்கு பணிவு அப்படின்னு அர்த்தம் பக்தியோடு கலந்த பணிவு சதா அவங்களுக்கு வந்து சூரியனிலே நாராயணன் இருப்பது பிரத்யட்சமா தெரிகிறதுனாலே அவர்களுக்கு என்றென்றும் அது கிரமாவே தெரிகிறது இல்லை அது சாக்சாத் பகவானுடைய ஜோதிர் வடிவம் என்று அவர்கள் அதையே நினைத்து கொண்டிருக்கிறார்கள் ரொம்பவும் ஞானம் வந்துட்டா அவர்களுக்கு இந்த உலகத்தினுடைய தீமை ரொம்பவே பலப்படும் அதனால பாவம் செய்ய அஞ்சுவார்கள் இந்த ராமானுஜருடைய சிஷிகோடியில ஒருத்தருக்கு விவாகமே வெறுப்பாய் இருந்தது ஏன் அப்படின்னு கேட்டால் அவர் என்ன சொன்னார் எனக்குள்ளே நாராயணன் இருக்கிறான் வேதம் சொல்லுது எல்லா பெண்களுக்குள்ளும் நாராயணன் இருக்கிறான் அப்படி இருக்கிற போது நான் எப்படி அந்தரங்கம் என்று ஒரு இடத்தை கண்டுபிடிப்பேன் பகவான் இல்லாத இடம் என்று ஒரு இடமும் இல்லை அதனால அசிங்கமான காரியமெல்லாம் பண்ணப்படாது என்று சொல்லி விவாக எண்ணத்துக்கே இடம் கொடுக்காத ஒரு மகானாய் ஒருத்தர் வாழ்ந்தார் குரு கூப்பிட்டு அவங்க அம்மாவுடைய கட்டாயத்துக்காக நீ கட்டாயமா மணந்து கொள்ள வேண்டும் என்று நிர்பந்தப்படுத்தி கல்யாணத்தை பண்ணி வச்சு பார்த்தாங்க அப்பவும் அவர் என்ன பண்ணார் சாந்தி முகூர்த்த அன்னைக்கு அவர் பாட்டுக்கு ஆழ்வார்பாசரம் எடுத்து பேச ஆரம்பிச்சிட்டார் மறுநாள் புகார் ஆச்சாரியருக்கு வந்தது அவர் கூப்பிட்டு ஏன்டா ஒரு பொண்ணு கழுத்துல தாலியை கட்டிட்டு அவன் வாழ்வை பாழாக்கலாமடா அப்படின்னா சாமி நான் தான் சொன்னேன் வாழ்வை பாழாக்கணுங்கிற நோக்கமே எனக்கு கிடையாது ஒரு நல்ல பாம்பை பார்த்தா எப்படி பயமா இருக்குமோ அது பகவானுக்கு தெரியாம இந்த மாதிரி விஷயம் எல்லாம் பண்ணக்கூடாது அவன் பார்த்துக்கிட்டு இருக்கிற போது எப்படி நம்ம வந்து ஒரு பொண்ணை தொடருதுங்கிற பயம் என் இருக்கு அப்படின்னு சொன்னாராம் அப்போ அவர் வந்து அந்த பொண்ணோட தாயார் கூப்பிட்டு பாருமா நீ தான் சொன்னேன் நான் தான் கெடுத்த உன் மகனைன்ட்டு என் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டான் நான் வந்து அவளை தொடாதுன்னு சொன்னேன் இப்போ அவன் என்ன பேசுகிறான் பார் இப்படிப்பட்டவனுக்கு போய் கல்யாணத்தை பண்ணி வச்சு பிள்ளைக்குட்டியை பெற சொன்னால் அவன் என்ன பண்ணுமா என்ன என்ன பண்ண சொல்கிறேன் அப்படின்னு அனுப்பி வைச்சார் கோல்வால்கர்னு ஒருத்தரை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா மிகுந்த தேசபக்தர் இந்தியாவுடைய பிரபல இயக்கத்தின் தலைவர் குருஜின்னு சொல்லுவாங்க அவர் வந்து பிரம்மச்சாரியாயை வாழ்ந்து நாட்டுக்கே உழைக்க வேண்டும் என்று நோக்கம் உள்ளவராயிருந்தார் ஆனா அவங்க அம்மாவுக்கு கால காலத்துல பையனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி பிள்ளைக்குட்டிய பாத்துரணும்னு ஆசை அதனால டே உனக்கு கல்யாணம் வேணுமா வேணாமாங்கிற கேள்வியை நான் அம்மா சொல்றேன் வா அப்படின்னு தரத்தரண ஒரு நாளைக்கு பொண்ணு பாக்குற செரிமணியை ஏற்பாடு பண்ணி பொண்ணு வீட்டுக்கு இவரு கொண்டே உக்கார வச்சுட்டார் இப்ப பொண்ணு வரும் பிடிக்குதா பிடிக்கலையான்னு சொல்ல வேண்டிதான் உனக்கு கடமையா தவிர கல்யாணம் வேணும் வேணாங்கிற வார்த்தை உன் வாயிலிருந்து வரப்படாது அம்மாவுடைய கட்டளை அப்படி இருந்துச்சு உடனே இவர் வேற மறுப்பு சொல்ல முடியாமல் பொண்ணு பார்க்குற வீட்டுக்கு பொண்ணு பார்க்கறதுக்கு போனாங்க போன உடனே முதல்ல பெரியவங்களெலாம் வருவாங்க வாங்க இருங்கன்னு சொல்லுவாங்க ஃபேன் கையெல்லாம் போடுவாங்க கடைசியில் பொண்ணு கையில் ஒரு டென் பேர் கொடுத்து கொண்ட கூடு அப்படின்னு சொல்லணும் நம்ம நாட்டு பழக்கம் தானே காப்பியை கொடுக்குற போது பொண்ணு கிட்ட பார்த்துக்கலாம் இல்லையா அதுக்கா இந்த அம்மா என்ன பண்ணிருச்சு கோல்வால்கிட்ட அந்த பொண்ணு வரும்போது தொடையை நிமிண்டி நான் பொண்ணு வருது பொண்ணு வருது இந்த காப்பி எடுத்துகிட்டு வருப்பார் அதான் பொண்ணு நல்லா பாரு நல்லா பாரு அப்படின்னு இந்த பொண்ணு கொஞ்சம் கண் பார்வை தூரத்தில் வந்த உடனே கோல் வாழ்கிற டக்குன்னு கண்ணு மூடிட்டார் இறுக்கமாக கண்ணை மூடிட்டார் அஞ்சு நிமிஷத்துக்கு கண்ணை திறக்கல இந்த அம்மா அதை பார்க்கல அந்த பொண்ணு என்னடா ஒரு மாப்பிள்ள கண்ணு முடிக்கிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு காபி டம்ளர் முன்னாலே வச்சுட்டு போயிடுச்சு கையில் கொடுக்காம அப்புறம் எல்லாம் பேசி ஈசி முடிச்ச உடனே என் மகனை ஜெட்கா மண்டியில ஏற்றிக்கிட்டேன் அம்மா என்னடா இந்த பொண்ணுக்கு என்னடா குறைச்சல ரதியாட்டமா இருக்கிறா மகாலட்சுமி ஆட்டம் பொண்ணு இப்படி பொண்ணு மருமகளா வர்றதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும் என்ன சொல்றேன் அப்படின்னு கேட்டுச்சான் இப்ப அம்மாவுடைய கட்டளை என்னன்னா கல்யாணம் வேணும் வேணான்னு சொல்லக்கூடாதுங்கிறதான கட்டளை இவர் என்ன சொன்னார் பதில் அம்மா பொண்ணு வந்தபோது கண்ணை மூடிக்கிட்டேன் நான் பொண்ணை பார்க்கல அப்படின்னா ஏய் என்னடா நிஜமாவா சொல்ற பிறகு எதுக்கு அந்த பொண்ணு வந்து காப்பீட்டு தரையில் வச்சுட்டு போச்சு நான் கண்ணை மூடிக்கிட்டேன் அப்படின்னு இந்த அம்மா பார்த்து இப்படி ஒரு பிள்ளையை எங்கேயாவது பெறுவாங்களா ஆண்டம் எப்படி ஒரு மகனை கொடுப்பானான்னு சொல்லி அன்னையில இருந்து கல்யாணம் பேச்சை விட்டுருச்சு அவர் பிரம்மச்சாரியாகவே வாழ்ந்த நாட்டுக்காகவே உழைத்தார் அது காரணம் என்னன்னா கொஞ்சம் ஞானம் அதிகமாகிடுதுன்னு வச்சுக்கோங்க பகவான் எல்லாத்துலயும் இருக்கிறான் எங்க இருக்கிறாங்கிற அந்த ஞானமானது அதிகமாகிற போது சராசரி வாழ்க்கை வாழ்றதுக்கு கூட மனுஷனுக்கு அச்சமாயி போகுது அதனாலதான் ராமலிங்க சுவாமிகள் உள்ளல கல்யாணம் பண்ணி வச்ச போது அவருக்கு ஃபர்ஸ்ட் நீட் அன்னைக்கு அவர் பாட்டு தேவாரம் திருவாசனம் பேச ஆரம்பிச்சிட்டாரு அந்த பொண்ணு வெறுத்து வெளியே வந்துருச்சு இப்படிதான் வாழ்க்கை மகான்கள்ட்ட நடக்கும் அதுபோல இவர்கள் வினயம் வினயம் என்றால் சதா சர்வகாலமும் சூரியன் என்பது கிரகம் அல்ல அது வெறும் நெருப்பு கோலம் அல்ல உள்ளே நாராயணன் இருக்கிறான் என்ற ஞானத்தோடய இருக்கிறவர்களுக்கு அதை பார்த்தா வினயம் தோன்றாமல் என்ன செய்யும் அதனால தான் வினையதோ வீக் வீக் என்றால் பார்க்கிறார்கள் இந்த சித்தர்களால் பார்க்கப்படுகிறது எது சூரியன் தத்தார்கேகி தூர வியதி வினயதோ வீக் சித்தசார்த்தேகி இது தளிபாருக்குள் அறிக்கிறேன் அடுத்து சாணாத்யம் சாரதீர்வக சாணாத்யம் சாரத்தீர்வக அப்படிங்கிறதோட எது போய் சேரணும் அப்படின்னு சொன்ன அந்த வாக்கியத்திலேயே கடைசியில கரோ தூள் வருது பாருங்க அதோட போய் முடியாது கரோத்தூள் என்றால் செய்யட்டும்னு அர்த்தம் என்ன செய்யட்டும்னா சாணாத்தியம் சாணாத்தியம் என்றால் உதவி சகாயம் இருக்கான் சகாயம் செய்யட்டும் யாரு சாரதி அதாவது அருணன் சூரியனுடைய சாரதி வக உங்களுக்கு சாணாத்தியம் சகாயம் செய்யட்டும் சகாயம் அப்படின்னா இந்த சகாயங்கிற வார்த்தையை எப்ப சொல்லுவாங்க அப்படின்னா இதுல சாணாத்தியம் வார்த்தையை யூஸ் பண்ணிருக்கா இருப்பாரு அநாதையா உதவிசிவாறு யாருமே இல்லாமல் தடுமாறாமல் சாணாத அதாவது நாத என்றால் தனக்கு உதவுகிற தலைவன் ஒருவன் இருக்கிறவன் அவன் தான் வந்து ச பிளஸ் நாதன் ஒருத்தனை இல்லாதவன் அ பிளஸ் நாத்தன் அனாதை அனாதையா இல்லாம சனாதையார் இருக்கணும் உங்களுக்கு அவனுடைய சகாயம் எப்பவும் இருக்கணும் பாண்டவர்கள் அறக்கு மாளிகையிலே தங்கினார்கள் அது துரியோதனால் கட்டப்பட்டது அந்த அறக்கு மாளிகை தீ வைக்கப்படுவதற்கு என்றே அதை தெரிந்து கொண்டு பாண்டவர்களை காப்பதற்கு கிருஷ்ணனுடைய ஆணையின் பேரிலே விதுரன் என்ன பண்ணினான் இரகசியமாக கௌரவர்களுக்கு தெரியாமல் அந்த அறக்கு மாளிகையிலே ஒரு சுரங்கப்பாதை அமைத்தான் அந்த சுரங்கப்பாதை வழியாக அவர்கள் தப்பி சென்றார்கள் அறக்கு மாளிகை எரியும் போது இல்லையா அந்த விதுரன் செய்ததுக்கு பேர் தான் சாணாத்தியம் அதாவது உதவுவார் இன்றி தடுமாறுகிற போது உதவியாக அவன் இருந்தான் ஒரு இன்ட்ரெஸ்டிங் நியூஸ் என்ன அப்படின்னு இந்த துரியோதனன் கட்டின அரக்கு மாளிகையிலிருந்து பாண்டவர்கள் தப்பி வந்தார்களே அந்த சுரங்கப்பாதை இப்போ கண்டுபிடிச்சிருக்கிறாங்க சமீபத்திலே அகழ்வாராய்ச்சி துறையினர் கண்டுபிடித்திருக்கிறார்கள் உத்தரப்பிரதேசத்தில் அது இருக்கு பாகமத் அப்படிங்கிற இடத்துல அதை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அந்த சுரங்கப்பாதையில் பழைய காலத்து ராஜாக்களுடைய மாளிகை ஸ்டைலே கட்டப்பட்டிருக்கு அரக்கு மாளிகை இருந்த இடத்துல அது எரிஞ்சு போச்சு இல்லையா ஆனா அங்கு ஒரு மாளிகை இருந்ததற்கான அடையாளங்கள் தெரிகிறது அந்த சுரங்கப்பாதை வந்து காட்டில் வந்து முடியுது இதை பார்த்த உடனே அகழ்வாராய்ச்சி துறையினர் உடனடியாக அதை கைப்பற்றி விட்டார்கள் இப்போ உத்தரப்பிரதேச அரசாங்கம் என்ன பண்ணியிருக்கன்னா எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல அந்த சுரங்கப்பாதையை செம்மை செய்து மக்களுடைய காட்சிக்கு திறந்து வைக்க வேண்டும் அது இங்கே ஆரம்பிக்குது அது இங்கே முடியுதுன்னு அந்த சுரங்கப்பாதையில் இருக்கிற சில கல்வெட்டுகள் சில எழுத்து பொறிகளை வச்சு பாக்குற போது இது நிச்சயமா மகாபாரத காலத்தை சேர்ந்தது ஆறாயிரம் ஆண்டுகளுக்கு குறையாமல் ஆகியிருக்க வேண்டும் அப்படின்னு கணித்திருக்கிறார்கள் அப்ப இது வந்து வெறுமனை கற்பனை இல்லை இது உண்மையில நடந்துதான் அப்படிங்கிறதுக்கு நமக்கு இது ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது அடுத்து பாருங்க இந்த லேக் அரக்குன்னு சொல்றாங்கல்ல அரக்கு கொஞ்சம் அரக்கு நீள நீளமா மெழுகுதிரி மாறி கவர்மெண்ட் ஆபீஸ்ல சீல் வைக்கிறதுக்கு அந்த அரக்கு வாங்கறதுக்கு படாத பாடுபடலாம் செய்யறது பெரிய காரியம் அவன் அறக்குனால மாளிகைய கட்டிருக்கான் அந்த அறக்கு மாளிகையை கட்டும் போது அதோட வைக்கலையும் கலந்து கலந்து கட்டியிருக்கிறான் வெளியே தெரியாதபடி அது அரக்கினால் ஆனது என்று யாருமே கண்டுபிடிக்க முடியாதபடி அந்த காலத்துல என்ஜினியர்ஸ் கட்டியிருக்கான் அது எவ்வளவு பெரிய வேத்தக விஷயம் பாருங்க இந்த சாணாத்தியம் உங்களுக்கு சகாயம் சாரதி அருணன் உங்களுக்கு செய்யட்டும் அவன் யாருக்கு சாரதி அப்படிங்கிறத எதில சொல்றார் சக கதிர்கள்று பத்து கதிர் கயனுக்கு எப்பவுமே ஆயிரம் கதிருடைய ஒண்ணு பெயர் நம்ம பாட்டுல சினிமா பாட்டில் கூட ஆயுரம் கரங்கள் நீட்டி அணைக்கின்ற தாயை போற்றின்னு கர்ணங்கிற சினிமாவில் அந்த தமிழ் பாட்டை கண்ணதாசன் எதை பார்த்து எழுதினார் வேதத்தில் இருக்கக்கூடிய சூரிய ஸ்தோத்திரத்தை பார்த்து ஒரு பிராமணர்கிட்ட கேட்டு அவர் மொழிபெயர்ப்பு சொல்ல அப்படியே எழுதினார் அது அந்த வேதத்திலே சொல்லப்பட்ட சூரிய ஸ்தோத்திர பகுதி அப்படியே இருக்க தூரத்தை நெருப்பை வைத்து சாரத்தை தருவாய் போற்றி அப்படியே வேதவச்சனம் இங்கே ஆயிரம் கரமுடையோன் என்று சூரியனுக்கு பெயர் இருப்பதனாலே தசசத ருச்சி என்ற பெயரை பயன்படுத்தி அவனுடைய அப்படின்னா ஆறாம் வெற்றுமை ஆறாம் வெற்றுமை உருவம் வரும் அவனுடைய சாரதி இந்த பெயரை வந்து ஈஸியா நீங்க அர்த்தம் பண்ணிக்கிற மாதிரி எளிமையா அமைச்சிருக்கிற பாருங்க பேர் இப்படிதான் வந்தது தசசத ருச்சின்னு ஏன் பேர் வந்ததுன்னு அந்தந்த வார்த்தைக்கு அர்த்தம் கண்டுபிடிச்சாலே ஈஸியாயிடும் இப்ப ஊர் பெயர்கள்லாம் காலத்தால் மருவி நமக்கு இன்ன காரணத்தினாலதான் அந்த பெயர் வந்ததுன்னு கண்டுபிடிக்க முடியாதபடி இருக்கு மதுரை பக்கம் சோழபந்தான் ஒரு ஊர் இருக்கு நம்ம பிரபல சினிமா பாடகர் டி மகாலிங்கத்தினுடைய சொந்த ஊரை இந்த சோழபந்தான் பெயர் எப்படி வந்தது அப்படிங்கறத பற்றி அகழ்வாராய்ச்சி துறையினரும் தமிழ் புலவர்களும் ரொம்பவும் மண்டையை போட்டு உடச்சுக்கிட்டாங்க சோழன் வந்தான் அதனாலதான் வந்து சோழவந்தான்னு பேர் வந்துச்சுன்னு ஒருத்தர் சொன்ன உடனே இந்த வரலாற்று வல்லுநர்கள் என்ன சொன்னார்கள் இந்த ஊருனுடைய வரலாறை பார்த்தீங்கன்னா இந்த பேர் பொருந்தவே பொருந்தாது ஏன் அப்படின்னா இது வந்து சோழனுடைய பிராந்தக சோழனுடைய ஆட்சிக்கு உட்பட்டு முன்னூறு ஆண்டு காலமாக அடிமைப்பட்டு கிடந்த பாண்டிய நாடு சுந்தரபாண்டியன் தலையெடுத்த போது அவன் சோழனை தோற்கடித்து இந்த ஊரை சுதந்திரமாக பாண்டிய நாடு என்று அறிவித்திருக்கிறான் அப்படி இருக்கிற போது ஒரு தோற்ற அரசனை சோழன் வந்தான் அப்படின்னு இவங்க வைப்பாங்க பேரு வைக்க மாட்டாங்க அதனால எப்படி இருக்கணும் அப்படின்னா இந்த பராந்தகன் காலாந்தகன் மதுராந்தகம் அப்படிங்கிற பேர் வைக்கிற மாதிரி சோழாந்தகன் அதாவது சோழ சாம்ராஜ்யத்துக்கு முடிவு கட்டியவன் பாண்டியன் சுந்தரபாண்டியன் என்ன பண்ணினா சோழனுடைய ஆட்சிக்கு அந்த அந்தம்னா முடிவு அந்தகன்னா யமன் சோழனுடைய ஆட்சியை முடிவு கட்டினான் சோழாந்தகம் இந்த இடத்துலதான் சோழன் வந்து பாண்டியனுடைய படைபலத்தை பார்த்துட்டு திரும்பி போன இடம் அதனால அது சோழாந்தகிற பேர் தான் சோழ வந்தான்னு வந்துச்சு ஒருத்தர் தீசி எழுதி விட்டார் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு இன்னொருத்தர் என்ன பண்ணினார் அவர் சில ரெக்கார்ட்ஸ் எடுத்துட்டு வந்து சோழன் என்ன பண்ணினா நாட்டின் மீது படையெடுப்பதற்காக வந்தவன் இந்த ஊரின் உடைய வயல் செழிப்பை நெல்லும் கரும்பும் விளைந்து கிடக்கும் காட்சியை பார்த்து இவ்வளவு செழிப்பான ஊருக்கு நம்ம தீ வைக்க கூடாது இந்த ஊர் மீது படையெடுத்து நாசம் பண்ணக்கூடாது என்று நிலத்தினுடைய செழிப்பை பார்த்து மகிழ்ந்து படையெடுக்காமல் திரும்பிவிட்டான் சோழன் இதை கண்டு உவந்தான் சோழன் உவந்த இடம் அப்ப சோழ உவந்தான் அப்படிங்கிறது சோழ வந்தான்னு மாறுச்சனன் இப்படி ஒருத்தர் அர்த்தம் சொல்றாரு இதை விட கொஞ்சம் புத்தி சாமர்த்தியம் உங்களுக்கு இருந்ததுன்னா நாளைக்கு நீங்க யோசனை பண்ணி நீங்க இன்னொரு காரணம் கொண்டு வாங்க ஆளுக்கு ஒரு காரணம் விதவிதமா சொல்லிக்கிட்டே போகல ஆனா உண்மை எதுங்கிறது ஆண்டவனுக்கு தான் தெரியும் இல்லையா அப்படி பெயரிலே பெயர்காரணம் குழப்பம் இல்லாமல் இங்க வந்து தெளிவாக தசசத ருச்சேகே என்ற சொல்லை ஆதவனுக்கு பெயராக பார்க்கிறோம் சா அதிக்கம் கரவு தூ சீரேக்கம் என்றால் மிகவும் மிக அதிகமாக உங்களுக்கு சகாயம் செய்யட்டும் சில பேர் வாக்கு சகாயம் மட்டும் பண்ணுவாங்க நீங்கள் இங்கேருந்து போய்கிட்டு இருக்கிறீங்க ஒருத்தருக்கிட்டே சார் இந்த பக்கம் வந்து ஹோட்டல் கார்த்திக் எங்கே இருக்குன்னு கேட்குறீங்க அவங்க என்ன பண்ணுவாங்க லெஃப்ட்டில் போய் ரைட்டில் திரும்பினீங்கன்னா ஹோட்டல் கார்த்திக் வரும்னு வாக்கு சகாயம் பண்ணுவாங்க வாயால் சொல்கிற உதவிக்கு வாக்கு சகாயம் அனுப்பி அப்படிங்களா ரொம்ப தேங்க்ஸு அப்படியே அந்த ஹோட்டலில் சாப்பிட்றதுக்கு ஒரு ஐம்பது ரூபா கொடுத்திங்கன்னா இன்னும் உதவியாக இருக்குன்னு அதை கேட்டிங்கன்னா ஓஹோ இப்படி புதுசா ஒரு கூட்டம் கிளம்பியிருக்குதா சரிதான் இனிமே ஹோட்டலுக்கு எவ்வளவு வழி கேட்டான்னா தெரிஞ்சாலும் சொல்லப்படாது அப்படின்னு அவன் அந்த முடிவுக்கு வந்துருவான் வாக்கு சகாயம் செய்கிறவர்கள் தனசகாயம் செய்ய மாட்டார்கள் ஆனா இங்க இவன் அருணன் செய்யக்கூடிய சகாயம் சாணாத்தியம் எப்படிப்பட்டது சாத்திரேக்கம் சாத்திரேக்கம்னா மிகுதியான அளவில்லாத எல்லா வகையான உதவிகளும் அவன் செய்யட்டும் ஏன்னா அவனுக்கு எந்த உதவி செய்யறதுக்கும் கஷ்டம் இல்லை சிக்கல் இல்லை அவனால முடியும் அதனால சாத்திரேக்கம் கருத்து செய்யட்டும் அப்படிங்கிறான் இப்போ இந்த அருணன் என்ன செய்யறான் காலையில அப்படிங்கிறத பின் இரண்டு வரிகளிலே விவரம் சொல்றார் ஆத்ரேவ பிரதம ஆப்பியன குடித்து பிஎன குடித்தல் ஏதாவது இந்தியில வந்து பீனா பாணிபீதாக அப்படிங்கிற ஆப்பிய குடித்து எதை குடித்து அப்படின்னா ஹிமமய ஹிமமயனா பனி நீர் ஹிமம்னா பனி அதனால ஹிமாலயா அப்படின்னா பனி இருக்கக்கூடிய இடம் ஹிம ஆலயம் ஹிமாலயம் ஹிமம் என்ற பனி குடியிருக்கக்கூடிய இடம் ஹிமாலயம் ஹிம பய பனி வந்து நீராக மாறுகிறது அதான் பனி நீர் இத பத்தி சுவாமி சின்மையானந்தா சொல்லுவார் நம்ம எல்லோருக்கும் ஒரு விஷயம் தெரியும் தண்ணீரும் ஒண்ணுதான் பனிக்கட்டியும் ஒண்ணுதான் அடுப்பில் கொதிக்கிற போது ஆவியா போற நீராவியும் ஒண்ணுதான் ஒரே பொருள் திடமாகவும் திரவமாகவும் ஆவியாகவும் இருக்கிறது இதை புரிஞ்சுக்கிறோம் காக்கும் தொழிலை செய்கிறான் தொழிலை செய்கிறான் அழிக்கும் தொழிலை செய்கிறான் வடிவத்தினுடைய வேறுபாட்டை கண்டு ஒரே பரமாத்மா தான் மும்மூர்த்திகளுக்குள்ள இருக்கிறார் என்று பகவத்கீதையிலே கண்ணனு சொல்லுகிற தத்துவத்தை நம்மால உணர முடியல ஆனா ஒரே பொருள் நம்ம டு என்ற பெயரிலே தண்ணீராகவும் பனிக்கட்டியாகவும் ஆவியாகவும் மூன்று நிலைகள் எடுக்கிறது அதை கண்ணாலு கண்டும் நமக்கு அதை புரிந்து கொள்ள முடியவில்லையே என்று வருத்தப்பட்டு பேசுகிறார் நாம பார்க்கிற பொருள்கள்லேயே ஞானம் இருக்கு பாகவதத்தில் ஒரு இடத்துல ஒரு எதி ஒரு சன்னியாசி சொல்ற எனக்கு இருபத்தெட்டு குருக்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு இருபத்தெட்டு குருக்களா யார் யார் குரு அப்படின்னா ஒரு பருந்தை பார்த்தேன் அந்த பருந்து வாயிலே இறைச்சி துண்டை கவி பறந்து கொண்டிருந்தது அதன் இறைச்சியை கவ்வுவதற்காக ஏனைய பருந்துகள் அதை துரத்தின இவற்றிடமிருந்து தப்பிப்பதற்கு வழி பார்த்தது வேகமாக பறந்தது முடியவில்லை கடைசியிலை யோசனை பண்ணினது இந்த இறைச்சி துண்டுக்காகத்தானே இந்த பருந்துகள் துரத்துகின்றன என்றெந்த இறைச்சி துண்டை கீழே போட்டுவிட்டது கீழே போட்டவுடனே ஏனைய பருந்துகள் அதை துரத்துவதை நிறுத்திவிட்டன அவையெல்லாம் அந்த இறைச்சி துண்டை நோக்கி போய்விட்டன இப்போ எனக்கு இந்த பருந்துதான் குரு என்ன நமக்கு அந்த பருந்தின் வாயில் இருக்கும் துண்டு போல சில விஷயங்கள் நம்ம கிட்ட தான் சில பிரச்சனை வருது அந்த விஷயத்தை விட்டுட்டோம்னா பிரச்சனை கிடையாது இப்ப ஒண்ணுல ஒரு வீட்டுக்கும் இன்னொரு வீட்டுக்கும் இடையில எல்ல பிரச்சனை ஏகப்பட்ட பிரச்சனை தமிழ்நாட்டில் இருக்கிற கோர்ட்டில் மட்டும் லட்சத்துக்கு மேல கேஸு வீட்டுக்கு வீடு எல்லா பிரச்சனை இருக்குதான் இவர் ஆனார் என் வீட்டு ஒன்றை இருக்குது தர்க்கம் என்னடான காலத்துல இவர் வெட்டினாரோ அவர் வெட்டினாரோ தெளிப்பில் ஆனா அந்த காலத்துல அடையாளம் எழுதுற போது அந்த புளிய மரத்துக்கு இந்த பக்கம் இவருடைய வீடு புளிய மரத்துக்கு அந்த பக்கம் அவருடைய வீடுன்னு எழுதியிருக்கான் இப்ப மரமே இல்லை என்ன பண்றது அப்ப தோராயமா போடும்போது பிரச்சனை வருது இதுல ஒரு முக்கால அடி அல்லது அரையடி வித்தியாசத்துக்காக இவங்க சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போவாங்க கீழே ஹை கோர்ட்டு போய் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போவாங்க கடைசியில் அந்த அரையடி முக்காலடி நீளத்துக்கு அந்த நிலத்தினுடைய ஒருத்தா அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க கோர்ட்ல செலவு பண்றாங்க பாருங்க அதுல எட்டுல ஒரு பங்கு தான் இருக்கும் ஒரு அப்பா சாகும் போது தன்னுடைய மகங்க ரெண்டு பேருக்கும் தன் நிலத்தை பங்கு போட்டு பாகப்பிரிவின சொல்லி வாயால சொல்ல செத்து போயிட்டாரு பாகப்பேர்ல சண்டை வந்துருச்சு ரெண்டு பேரும் கடைசியில அவர்களுக்கு மூத்தவனுக்கு இவ்வளவு இளையவனுக்கு இவ்வளவுன்னு தீர்ப்பாச்சு அதுக்கப்புறம் அந்த நீதிபதி ஒரு மாசம் கழிச்சு அந்த ரெண்டு பேரும் ரோட்ல பாத்தாராம் என்னப்பா இன்னா இருக்கு இவ்வளவு இன்னா இருக்கு இவ்வளவு நிலம் மிச்சு கொடுத்தனே அதுல என்ன பயிர் பண்றீங்க பருத்தியா கரும்பா நெல்லா அப்படின்னு கேட்டா இல்லை இவரான நாங்க ரெண்டு பேரும் அந்த நிலத்தை விற்று வக்கீல் ஃபீஸ் கொடுத்துட்டோம் அவ்வளவும் கடனா இருந்தது அப்படின்னு அப்போ இதுல பிரயோஜனம் எட்டு வருஷம் பத்து வருஷம் நாயா ஆடிச்சு கடைசியில அதனால ஒரு பிரயோஜனம் பண்ணி அப்போது ஒரு சின்ன தியாகம் அந்த பருந்து இறைச்சி தூண்டி கீழே போட்ட மாதிரி இந்த முக்காலடி நிலம் எனக்கு வேண்டாம் நீ எடுத்துக்க நீ வேணா கட்டிக்காரனு பேர் வாங்கிக்கிறான் இளிச்சம் பேர் வாங்கிக்கிறேன் அப்படின்னு விட்டுக் கொடுக்குற மனப்பான்மை இருந்துட்டா அந்த எட்டு வருஷம் கோர்ட்டுக்கு அலைச்சல் இல்லை அவ்வளவு செலவில்லை எவ்வளவோ நிம்மதி பகவான் நமக்கு வேற பக்கம் கொடுத்துருவான் இவ்வளவு தூரம் விட்டுக் கொடுக்குற மனப்பான்மை உள்ளவனுக்கு பகவான் வேற பக்கம் கொடுத்துருவான் அதனால பருந்து எனக்கு ஒரு குரு அப்படிங்கிறான் அதுபோல உலகத்திலே நாம காணக்கூடிய எல்லா பொருளும் நமக்கு ஒரு பாடம் சொல்லி தந்து கொண்டிருக்கிறது அற்புதமான ஒரு வாக்கியம் ஆவியாகவும் குடிக்கும் நீராகவும் இருந்து கொண்டு மும்மூர்த்திகளாயிருப்பவன் ஒருவன்தான் என்ற தத்துவத்தை உணர்த்தியும் நாம் உணரவில்லையே அப்படிங்கிற இங்க பாருங்க ஹிமபயக அந்த பனி நீரை பிரித்த பிரததன பரந்த அப்படின்னு அர்த்தம் அதாவது வானம் எங்கும் பனிதான் இருக்கு மார்கழி மாசத்துல நம்ம வீட்டுல தோட்டத்தினுடைய செடிகளை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு செடியினுடைய பூவிலையும் இலையிலையும் ஒரே பனியா நிற்கும் ஒன்னு இல்ல வெளியில வந்து உங்க சைக்கிளையோ டிவி சுட்டி நிப்பாட்டி வச்சுட்டு இங்க கோயிலுக்கு வந்து ஒன் அவர் லெக்சர் முடிச்சிட்டு போய் பாத்தீங்கன்னா மார்கழி மாசத்துல அந்த சீட்ல போற மழை பெஞ்ச மாதிரி இருக்கும் என்னன்னா பனி பேஞ்சிருக்கு அப்போ பனியானது எங்கும் தரையிலையே எவ்வளவு இருக்குன்னா வானத்துல எவ்வளவு குளிர்ச்சியா இருக்கும் அதான் பிரத்த எங்கும் பறந்த அந்த பனியை குடித்து அப்படின்னா காலை பொழுது காலையில யாராவது அதுவும் குளிர்ந்த நேரத்துல பனி நீரை குடிப்பாங்களா இப்ப நாமெல்லாம் காலையில எந்திரிச்ச உடனே என்ன கேட்கறோம் காஃபி சூடா காஃபி அல்லது டீ சூடா டீ இல்ல வெறும் வெந்நீராவது அக்னி வெயிலுக்கு நடந்து அவருக்கு எப்படி இருக்கும் அவருக்கு அப்ப தேவை ஐஸ் போட்ட லைம் ஜூஸ் ஃப்ரூட் ஜூஸ் மோரு இதான் அவருக்கு வேணும் அது மாதிரி காலையில மார்கழி மாசம் நாலரை மணிக்கு எந்திரிச்சிருக்கிற போது நம்ம வந்து மோர்ல நாலு ஐஸ் கட்டிய போட்டு மோர் சாப்பிடறது உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு சித்தர்கள் சொல்லி இருக்கிறாங்க இந்தாங்க உறிஞ்சுங்க அப்படின்னு அப்படி மூஞ்சிட்டே அடிப்பான் தைப்பே அவனே நடுங்கி போய் கிடக்குறான் அவனுக்கு ஐஸ் மோர் காலங்காத்தில நாலரை மணிக்கு கொடுத்தா என்ன ஆகும் இங்கே அருணன் என்ன பண்றான்னா அதிகாலையிலே சூரியன் வர்றதுக்கு முன்னாலே இந்த பனி நீரை குடிக்கிறானான் குடிக்கிறதுனால அவனுக்கு என்னடா ஆகுதுன்னா ஜடித்த இவ அப்படிங்கிற கீழே நாலாவது அப்படியே ஜன்னி வந்த மாதிரி நடுஞ்சிடறான் அவன் அதனாலே காட்டி அவன் உலகத்துக்கு வர்ற முதல் கெஸ்ட் அருணன் நாம கூட தூங்கிடுவோம் சத்ரபதி சிவாஜியினுடைய வாழ்க்கையில ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் நடந்தது என்னன்னா அவனுடைய கோட்டை பிரதீகர்னு நினைக்கிறேன் அந்த கோட்டையில தன்னுடைய அமைச்சருக்கும் இராணுவ தளபதிக்கும் வீரர்களுக்கும் ஒரு உத்தரவிட்டு இருந்தான் என்னவென்றால் இரவு நேரத்திலே கோட்டை கதவை பத்து மணிக்கு சாத்தனும் சாத்துறதுக்கு முன்னாலே எல்லாருக்கும் ஒரு தடவை சொல்லிடும் சாத்த போறோம் சாத்த போறோம்ட்டு சாத்துற போது ஒரு பீகுள் ஊதி அல்லது பீரங்கி வடிச்சு சாத்திடுவாங்க சாத்தின பிறகு எக்காரணத்தை முன்னட்டும் இரவு நேரத்திலே கதவை திறக்கக்கூடாது மறுபடி ஏன்னா இது சின்ன சின்ன காரணங்களுக்காக நம்ம திறந்து பழகிட்டா எதிரிகள் அதை சாக்க வச்சுட்டு வருவாங்க மறுநாள் காலையில பொழுது முடிஞ்ச பிறகு பீரங்கி வெடிச்சு அப்புறம் தான் இங்க திறக்கணும் அப்படின்னு உத்தரவு போட்டுருந்தோம் ஒரு நாள் என்ன ஆச்சு அதே மாதிரி கோட்டை கதவை சாத்தி விட்டார்கள் பதினொன்றாம் மணி ஆயிருக்கும் அப்போ அங்க கோட்டை சுவர் மேலே காவல் காக்குறவர்கள் உள்ளே ஓடி வந்து யஷவந்த் சிங் அவர்கிட்ட வந்து கோட்டை காவல் பாக்குறவர்கிட்ட இந்த மாதிரி யாரோ ஒரு படை தளபதி ஐம்பது குதிரை வீரர்களை கூட்டிக்கிட்டு வேகமா தூசி பறக்க வருகிறான் நம்ம கோட்டையை நோக்கி தான் வருகிறான் அப்படின்னா ஐம்பது பேரா ஐம்பது பேரா நம்ம சமாளிச்சிடலாம் எல்லாரும் பொசிஷன் எடுத்து ஆளுக்கு ஒரு வில்லம் கையில் எடுத்துக்கிட்டு ரெடியாக நில்லுங்க வர்றவன் யாரு எந்த நோக்கத்தில் வந்திருக்கிறாங்கிறத பார்த்து அடிக்கலாம்ன்ற போது கிட்ட வந்த பிறகு தெரியுது அது வேற யாருமில்லை சத்திரபதி சிவாஜி தான் சிவாஜி எங்கேயோ சாயந்தரமே வெளியே போனவன் சீக்கிரம் வர முடியாம தன்னுடைய உதவியாளர்கள் ஐம்பது பேரோடு திரும்பி வந்திருக்கிறான் வந்த உடனே அங்கே காவலாளிகிட்ட கதவை தர உடனே அந்த கோட்டை சுவருக்கு அதிபதியாயிருக்கக்கூடியவன் கிட்ட யஷ்வந்த்கிட்ட என்ன திறக்கலாமா அப்படின்னு அவன் அங்கிருந்து மகாராஜா நான் தலை வணங்குகிறேன் அரச கட்டளையை மீற முடியாது நீங்க அதோ இருக்கிற குடிசைல ராத்திரிபுரா படுத்திருந்துட்டு விடிய காலம் நாங்க பீரங்கி வெடிச்சு கோட்டையை திறந்தபிற உள்ள வாங்க அப்படின்னு சொல்லிட்டான் உடனே சிவாஜி கூட இருக்கிறவங்கலாம் கோவம் வந்துடுச்சு ஜெய் உனக்கு என்ன அறிவு இருக்கா இல்லையா உனக்கு சம்பளம் கொடுக்குற யஜமான் இந்த உத்தரவு போட்ட சிவாஜி அவரே வந்திருக்கிறாரு அவர்கிட்ட திறக்க முடியாதுன்னு சொல்றியானே அப்படின்ன முடியாது அப்படின்னா உடனே சிவாஜி கூட இருந்தவர்களை வாயை அடக்கி வாங்க அப்படின்னு அங்கிருந்து ஒரு குடிசையில் ராத்திரி பூரம் படுத்துக்கிடந்தார் படுத்து கிடந்துட்டு விடிய காலையிலே அருணன் உதைக்கிறான் பீரங்கி வெடித்தது சிவாஜி தன்னுடைய உதவியாளர்களை கூட்டிகிட்டு உள்ள நுழைய கதவு திறந்து பிறகு அப்போ அந்த யஷுவந்தங்கிறவர் மேலிருந்து குதிச்சு கீழே தரையோடு தரையா விழுந்து மகாராஜா ராத்திரி உங்கள் உத்தரவை மீறியதுக்கு என்ன தண்டனை கொடுத்தாரு நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னா சிவாஜி அவனை ஆரத்தழுவி தூக்கி நிறுத்தி இப்படி கட்டுப்பாடாக இருக்கக்கூடிய பணியாளர்கள்தான் எனக்கு தேவை உன்னுடைய நேர்மையும் துணிச்சலையும் நான் பாராட்டுகிறேன் நீ இப்படியே இல்லை நான் வந்தா என்ன எங்கள் அப்பா வந்தா என்ன எங்கள் அம்மா வந்தா என்ன என் மனைவி வந்தாண்ணா யாருக்குமே நீ கோட்டையை திறக்கக்கூடாது என்று சொன்னான் இது அவனுடைய ஒரு நியாயமான நேர்மை உணர்வை காட்டுகிறது எதுக்கு சொல்ல வரேன்னா அந்த காலை பொழுது எப்போ வரும் என்று எல்லாரும் காத்திருக்கிற போது காலை பொழுது வந்து விட்டது என்று உலகத்துக்கு முத முதன் உணர்த்துறது அருணன் தான் முதல்ல அந்த பனிநீரை குடிக்கிறான் நமக்கு கண்ணு தெரிய ஒரே மிஸ்ட் நீங்க ஊட்டி கொடைக்கானல் போயிருக்கீங்களா ஊட்டி கொடைக்கானல் காலை எட்டு மணி ஒன்பது மணிக்கெல்லாம் கூட பனி நாள்ல பாத்தீங்கன்னா எதிரிருக்கிற ஆள் தெரியாது பக மாதிரி மறைச்சிருக்கும் அதையெல்லாம் திடீர்னு காணாம போவதை யார் காலி பண்றானா அருணன் தான் காலி பண்றான் இந்து பாசோ இந்துனா சந்திரன் பாஷான ஒளி நில ஒளியினாலே ஏற்பட்ட பனி செந்தனி அப்படின்னா பெருகி ஓடக்கூடிய ஃப்ளோயிங் எது பனிநீர் பனிநீரானது அப்படி பெருகி ஓடுது அப்படி அளவில்லாமல் குடித்துக்கு வழியை உ குளிர்ச்சியிலிருந்து சில உடம்புகளுக்கு ஆகாது உடம்புகள்ல சிலேத்தும உடம்பு பித்த உடம்பு வாத உடம்பு மூணு வகை இருக்கு நம்ம எல்லாரும் உடம்புமே இந்த மூணு கேட்டகரியில் அடங்கும் கொஞ்சம் பருமனா இருக்கிறவங்கெல்லாம் சாதாரணமா வாதசரீரம்னு சொல்லுவாங்க என்ன சாப்பிட்டாலும் வயிறு எழும்பாமல் ஒல்லியாகவே இருக்கிறாங்க பாருங்கள் அவங்கெல்லாம் பித்த சரீரம்னு சொல்லுவாங்க சில பேர் மத மதம் நடப்பாங்க சுறுசுறுப்பு இல்லாமல் சரீரம்னு சொல்லுவாங்க ஸ்லேத்தம சரீரம்னா அதில் குளிர்ச்சி சளி அதிகமான ஒரு கான்ஸ்டியூஷன் பித்தம்னா உஷ்ணம் வாதம்னா வாயு காற்று இதில் இந்த ஸ்லேத்தம சரீரம் உள்ளவர்களுக்கு அதிகாலை பணியானது என்ன பண்ணுவனா உடனடியாக ஜன்னி உண்டு பண்ணும் பிராங்கேட்டைஸ் உண்டு பண்ணும் ஆஸ்துமா மாதிரி கம்ப்ளைண்ட்டை உண்டு பண்ணணும் அவங்க அந்த பனிக்கு வரவே கூடாது இது இயற்கையிலே பார்க்கக்கூடிய ஒரு நீர் தான் என்றால் கூட அது தீமையானது பித்த உடம்புக்காரர்களுக்கும் ஒன்றும் செய்யாது வாத உடம்பு நல்லா வலுவாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் ஒன்றும் செய்யாது அவ்வளவு ஒரு ஆபத்தான பொருளை பகவான் அருணன் மூலமாக பூமியிலே நமக்கு துன்பம் விளைவிக்காதபடி ஏற்படுத்துகிறாங்க இந்த மாம்பழங்களை பற்றி ஒரு நியூஸ் பாருங்கள் சாதாரணமாக நாலு நாள் எடுத்துக்குமா ஒரு மாங்காய் பழுத்து மாம்பழம் ஆகிறதுக்கு ஆனால் இந்த வியாபாரிகளுக்கு அவ்வளவு தூரம் பொறுமை இருக்கிறது இல்லை இன்னைக்கு மாங்காய் வந்துச்சுன்னா நாளைக்கே அது பழம் ஆகி நாளை கழிச்சு காசாகணும் அதுக்காக அவங்க என்ன பண்ணுறாங்க சில ரசாயனங்களை பயன்படுத்துகிறார்கள் அந்த ரசாயனத்தினுடைய பேர் வந்து கேல்சியம் கார்பைடு கால்சியம் கார்பைடை யூஸ் பண்ணால் ஒரே நாளில் அதை அப்படி கால்சியம் கார்பைடை யூஸ் பண்ணுற போது ஒரு பை எஃபெக்ட் சைடு எஃபெக்ட் மாதிரி என்ன ஆகுதுன்னா சில பாஸ்பரஸ் அசிட்டிலின் என்பது போன்ற சில வாயு பொருட்கள் அதன் மேலே படுறது அதில் ஆர்சனிக்கும் உற்பத்தி ஆகுதுங்கிறான் ஆர்சனிக்குங்கிறது ரொம்ப விஷமான ஒரு பொருள் அது மாம்பழத்தினுடைய தோலில் ஒரு படலமாய் படகுகிறதா அதனால் இப்போ டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்க நீங்கள் என்ன பழம் வாங்கினாலும் கழுவாமல் சாப்பிடாதீங்க இப்போ வாழைப்பழமாவது தோலை உரிச்சு போட்டுட்டு சாப்பிட்றோம் மாம்பழத்தை பெரும்பாலும் தோலோடு சாப்பிட்றாங்க வாழைப்பழத்தையும் தோலோட சாப்பிட்ற ஆள் இருக்கிறாங்க அதனால் என்ன சொல்கிறாங்க நீங்கள் தோலோடு சாப்பிடுங்க தோல் இல்லாமல் சாப்பிடுங்கன்னு சொன்னால் அந்த ஜனங்களுக்கு ஏறாது அப்படின்னுட்டு கழுவி சாப்பிடுங்க கழுவிட்டிங்கன்னா அந்த நச்சு பொருள்கள் நீங்க எடுத்து அந்த காலத்தில் அப்படி இல்லை அந்த காலத்தில் மாம்பழமெல்லாம் வந்து கழுவாமல் சாப்பிட்டா இதெல்லாம் இருந்தது தான் கிருமிகள்னால் உடம்புகள் நல்லா கனமாக இருந்ததுனால எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருந்ததுனால அவங்களுக்கு ஒன்றும் செய்யலை ஒத்துக்குச்சு ஒரு சிறு துணுக்கு அந்த காலத்தில் சொல்றது ஒரு ஜமீன்தார் தன்னுடைய மாந்தோப்புக்கு போனாரா அங்கே நன்கு பழுத்த மரம் ஒரு பழம் பெரிய பழம் ஒட்டு மாம்பழம் கிளையிலே தங்க முடியாமல் கீழே விழுந்துருச்சான் கீழே விழுந்துச்சுன்னா எதிராக விழுந்துச்சுன்னா அங்கே எவனோ மலம் கழிச்சு வச்சிருக்குன்னா அதில் போய் தொப்புன்னு விழுந்துருச்சு அந்த பழம் நல்ல பெரிய பழம் கலர் பார்த்தீங்கன்னா யாருக்குமே ஆசையாக இருக்குது இந்த ஜமீன்தார் அதை பார்த்தார் இப்படி இப்படி அக்கம் பக்கம் பார்த்தேன் ஒருத்தருமே கவனிக்கலை மெல்ல ரெண்டு விரலாத தூக்குனார் அங்கே ஒரு ஓட ஓடிக்கிட்டு இருக்கு அதில் கூட நல்லா அலசிப்பிட்டு அங்கேயே உக்காந்து சாப்பிட்டேன் சாப்பிட்டு வீட்டுக்கு வந்துட்டார் அன்னைக்கு சாயந்தரம் அவங்க வீட்டில் ஒரு கச்சேரி ஏற்பாடு பண்ணியிருக்கார் என்ன காரணம்னா அவங்க ஒன்று பெருசாக இருக்குது பந்தாவா செய்யணுங்கிறதுக்காக ஒரு இசை கச்சேரி ஏற்பாடு பண்ணியிருக்காரு வீட்டில் அந்த கச்சேரி நடக்குது பாகவதர் வந்து பாடுறார் இவர் முன் வரிசையில் உக்காந்து உபயோகதாரர் இல்லையா அப்போ அந்த பாகவதர் பாடும்போது சாதாரணமா பாகவதர்கள்லாம் சைகைகள் செய்து பாடுவார் குனஷ்டைகள் அவர் செய்த ஒரு குனஷ்டை இவர் மாம்பழம் சாப்பிட்டதை அவர் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்றாருங்கிற மாதிரி இவர் மனசுக்கு பட்டிச்சான் ஆனா அவருக்கு இந்த மாம்பழத்தை பத்தி ஒண்ணுமே தெரியாது அவர் யதார்த்தமா பாடுறாரு எடுத்து பேசிய தொகையை போல மூன்று தொகை மூன்று பங்கு தொகை தருகிறேன் தயவு செய்து யாரிடமும் சொல்ல வேண்டாம் அப்படின்னு ஒரு சீட்டு எழுதி அவர்கிட்ட கொடுத்தாரு அவர் பார்த்து என்ன செய்தி என்ன சொல்றாரு அப்படின்னு தெரியலையே அப்படின்னு முடிச்சு சரி அதை பிறகு பாக்கிறேன்னு மறுபடியும் அதே மாதிரி பாடினாரான் உடனே அடுத்த சீட்டு எவ்வளவு வேண்டுமான தயவு செய்து நிறுத்தவும் இந்த மாம்பழத்தை கழுவுறது பற்றி ஒரு துணுரையா பெரியவங்க சொல்லி வருது இப்போ செந்தினி என்றால் பெருக்கெடுத்து ஓடுவது பனி நீர் பெருக்கெடுத்து ஓடுதான் செந்தினி இந்து பாசோ எக காஷ்டாதீபனோ அக்ரே யகன எவனொருவன் எந்த அருணர் காஷ்டா தீபநக அப்படின்னா காஷ்டாங்கிறதுக்கு ரெண்டு அர்த்தம் ஒன்னு விறகு இன்னொன்னு திக்குகள் திக்குகள் பிரகாசிக்கும்படியாக செய்கிறான் ஒரு அர்த்தம் காஷ்டா தீபனகன ஒளிவிட்டு காட்டுகிறான் இன்னொரு அர்த்தம் என்னடான் விறகுகளாலே குளிர்காயிரானான் என்ன விறகு அப்படின்னா பின்பக்கமாயிருந்து சூரியன் அனல் காட்டுகிறான் இவன் திக்குகளுக்கு வெளிச்சம் போட்டு சாதாரணமா இந்த குளிர்காயறவங்க என்ன பண்ணுவாங்க குளிர்காயமாட்டாங்க இந்த பக்கம் தான் இருக்கும் இந்த பக்கம் போய் விறகு பத்த வச்சு அதுல போய் கைய காமிச்சிட்டு இருப்பாங்க அது மாதிரி இவன் பின்பக்கமாக சூரியன் இருக்க பனிநிறை முன்பக்கமாக குடித்து தனக்கு உஷ்ணத்தை ஏற்படுத்தி கொள்ளுகிறான் அப்படின்னு என்று ஒரு டபுள் மீனிங் அர்த்தம் சொல்றேன் அதாவது குளிரில் நடுங்குபவனுக்கு உஷ்ணம் தருவது மாபெரும் புண்ணியம்னு சொல்லிடு இந்த மழைநாளில் பனி நாளில் ஒருத்தனை அடுங்கிக்கிட்டு இருக்கிறான் அவனுக்கு வந்து ஒரு துண்டு ஒரு சட்ட ஒரு போர்வை ஏதாவது கொடுக்குறீங்க அப்படின்னா பெரும் புண்ணியம் இப்போ இந்த சுனாமியில் வந்து பாதிக்கப்பட்டவர்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு வந்து அது உண்மையிலேயே பாதிக்கப்பட்டவர்கள் அவங்களுக்கு ஏதாவது நீங்க உதவி செஞ்சீங்கன்னா ரொம்ப பெரிய புண்ணியம் இப்போ சமீபத்தில் பாருங்க சுனாமி நடந்த புதுசுல ராஜஸ்தான்ல ஒரு கல்யாணம் அந்த கல்யாணத்துல பெண்ணினுடைய தகப்பனார் என்ன பண்ணிட்டார் ஒரு உண்டியல் ஒன்று வச்சு ஒரு அறிவு போன்று எழுதிட்டார் இந்த திருமணத்துக்கு வந்து கலந்து கொள்கிறவர்கள் மொய் எழுதுவதாக இருந்தால் அந்த மொய் பணத்தை இந்த உண்டியலிலே போடவும் அந்த பணம் இங்கே தென்னிந்தியாவிலே சுனாமியால் பாதிக்கப்பட்டவர்களுக்காக பயன்படும் அப்படின்னு அறிவு போச்சுட்டார் ஒரே நாளில் முப்பத்தி ரூபாய் சேர்த்துச்சான் அந்த பணத்தை அப்படியே சுனாமி நிவாரணத்துக்கு அனுப்பியிருந்தார் என்று ஒரு செய்தி அது பெரும் புண்ணியம் அதாவது இல்லாதவனுக்கு கொடுக்கறது பெரும்புணியம் இருக்கிறவனுக்கு மேலும் மேலும் கொடுத்த என்ன பிரயோஜனம் இப்போது வந்து நூறு பேருக்கு சாப்பாடு போடுங்கன்னா உண்மையிலேயே சாப்பாட்டுக்கு வழி இல்லாத ஒருத்தனுக்கு சாப்பாடு போடணும் ஒரு மதுரையில் நடந்த ஒரு சம்பவத்தை முன்பே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் ஒரு கல்லூரியிலே வேலை செய்கிற சில ஆசிரியர்களுக்கு ஒரு விருந்துக்கு அழைப்பு வந்தது பல கல்லூரியில் வேலை செய்கிற எல்லா ஆசிரியர்களும் சரின்னு போனாங்க கூப்பிட்டவங்க பெரிய புள்ளி பார்த்தா நூறு இலை போட்டு சாப்பாடு ரெடியாக இருக்குது சரி நாங்கள் சாப்பிட்றோம் என்ன விசேஷம் கல்யாணமாக பேர் பேர் வைக்கீங்களா காத்து குத்தானே முதல்ல சாப்பிடுங்க அப்புறம் சொல்கிறோம்னு சரி நீ சாப்பிட்டு முடிச்சாங்க சாப்பிட்டு முடித்த உடனே அந்த சாப்பாட்டுக்கு அழைத்து இருந்தவர் ஒரு நூறு பேருக்கு அன்னதானம் பண்ணணும்னு ஜோஷியர் சொல்லியிருந்தாரு பிஜைக்காரனை கூப்பிட்டா அவன் காமா சோமான் வந்து கற்றுவாங்க அழுக்கு சேட்டையை போட்டு வந்து அவங்களை க சமாளிக்கிறதே கஷ்டம் நீங்களும் எஜுகேட்டட் பீப்புள் ஒழுங்காக உட்காந்து சிந்தாமல் சாப்பிட்டு போயிடுவீங்க அதுக்கு தான் கூப்பிட்டேன் அப்படின்னாரு எப்படி இருக்கும் அவங்களுக்கு அப்படியே அந்த எச்சி எடுத்து மூஞ்சியில் அடிக்கலாம் போல் இருக்கும் பிள்ளை இது உண்மை சம்பவம் உண்மையிலேயே நடந்தது அந்த நூறு பேரில் பாதிக்கப்பட்டவராக இருந்தவர் எனக்கு தமிழாசிரியராக தியாகராசிர கல்லூரியில் வந்து பாடம் நடத்தவர் அவர் இந்த செய்தியை சொன்னார் நாங்கள் அன்னைக்கு அடைஞ்ச வேதனை அவமானம் எவ்வளவு இவர் புண்ணியத்தை சம்பாதிக்கிறன்னா பேர் வழியில் எங்கள் எல்லாரும் வயித்தறிச்சலையும் சாபத்தையும் சம்பாதிச்சுக்கிட்டார் அதில் ஒரு வாத்தியார் வந்து நீ நிஜமாவே பிச்சக்காரனாகி ஊர் போய் அன்னதானத்துக்கு அலைய போறப்போ அப்படின்னு சாபத்தை வேற போட்டார் அந்த மாதிரி ஆகி நிலைமை அதாவது இருக்கிறவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அதுல புண்ணியம் இல்லை இல்லாதவங்களுக்கு கொடுக்கணும் எது ஒருத்தருக்கு தேவையோ அது தேவைப்படும் காலத்திலே கொடுக்கணும் அதுதான் உண்மையான புண்ணியம் அப்போ இங்கே குளிர்காயம் குளிர் பொறுக்காமல் உடல் நடுங்குகிறது அப்போ இவன் குளிர் காய்கிறான் அக்ரே அக்ரேன்னா முன்பக்கத்திலே முன்பக்கத்திலே காஷ்ட தீபனம் இருக்கு அதாவது திக்குகள் இருக்கு இங்கே பின்பக்கம் என்னடா இருக்குதுனான சூரியன் இருக்கிறான் ஜித்த இவ ஜ அப்படின்னு சொன்ன அதாவது உடம்பெல்லாம் நடுங்குற அளவுக்கு குளிர் இருந்ததுன்னா ஜடித்தன்னு சொல்றது ஜடம் போல அப்படியே உரைஞ்சிடறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு ஜடித்தன்னு சொல்றது அப்படி எல்லாம் உரைஞ்சு போய் கிட்டு கிட்டு கிட்டு கிட்டுன்னு அவர் நடுங்கி கொண்டு இருக்கிற போகுது இந்த கால் மறத்து போகுதுன்னு சொல்றாங்களே இது குளிர் காலத்துல ரொம்ப நடக்கும் ஏன்னா நரம்புகள் ஏற்கனவே குளிரின் தாக்கத்தினாலே விரைத்து போயிருக்கிற போது இந்த காலம் மடக்கி உக்காடுற போது மரத்து போறது ரொம்ப நடக்கும் அதனால உடம்புக்கு இதுக்கு மேல உஷ்ணத்தால கிரியேட் பண்ண முடியாதுங்கிற போது ஜடம் போல் ஆகிவிடுகிறது ஜடம்னா உயிர் இல்லாத பொருள் இந்த கல் மரம் தரை இதெல்லாம் ஜடம் அப்ப இவர் என்ன அழகா சொல்றாரு பாருங்க குளிர் அதிக குளிர்ங்குறதுக்கு என்ன சொல் பயன்படுத்துகிறார்கள் ஜடித்தை இவ மரத்து ஜடம் போல் போல ரொம்ப குளிர் இருந்தா உடம்பு வெரைச்சுக்கும் அந்த சொல் ஆட்சி மிகவும் ரசக்கது இந்த வடமொழியினுடைய சில நுட்பங்களைத்தான் மேல்நாட்டு அறிஞர்கள் இப்ப இப்ப ரொம்ப ரசிக்கிறார்கள் இந்த மைசூர்ல மைசூர் மகாராஜா காலேஜில் புதிதாக ஒரு தத்துவ பேராசிரியர் சேர்ந்தார் தத்துவத்துறையில அப்போ அந்த தத்துவ பேராசிரியரை பற்றி தத்துவ மாணவர்கள் ரொம்ப பேசிக்கிட்டாங்களாம் இவர் பல வெளிநாடுகளில் போனவரா கேம்பிரிட்ஜு ஆக்ஸ்போர்ட்ல எல்லாம் பிஹெச்டி வாங்கியிருக்கிறார் அப்படி அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கிற போது அந்த பேராசிரியர் வந்துட்டார் அவர் கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலே முன்வரிசை மாணவர் ஒருத்தர் எழுந்து ஐயா நீங்கள் பல வெளிநாடுகளுக்கு போனதாக கேள்விப்பட்டோம் எந்தெந்த யூனிவர்சிட்டியில் என்னென்ன டிகிரி வாங்குனீங்கிறத சொன்னீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு அவர் சொன்னாரா அட மடப்பிரசங்களா நான் மேல் போனது படிக்கிறதுக்காக அல்ல படிப்பிக்கிறதுக்காக போனேன் ஆக்ஸ்போர்டுக்கு போனேன் அங்கே இருக்கிறவங்களுக்கு தத்துவம் சொல்லி தரதுக்காக போனேன் கேம்பிரிட்ஜுக்கு போனேன் அங்கே இருக்கிறவங்களுக்கு இந்திய தத்துவம் சொல்லிக் கொடுக்குறதுக்காக போனேன் நான் உலகத்துக்கு எல்லா நாடுகளுக்கும் போனது படிப்பிப்பதற்காகத்தானே தவிர படிப்பதற்காக அல்ல வெளிநாட்டில் போய் படித்தா தான் நினைக்கிறது மகா மடத்தனமையா இந்த காம்ப்ளெக்ஸ் உங்களுக்கு போகவே போகாதா என்று கண்டித்தாரான் அவர் யாருன்னா டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர் வந்து இந்த உலகின் நாடுகளுக்கு ஆசிரியராயிருந்தவர் இந்திய தேசமே உலகத்துக்கு குரு அப்படி இருக்கிற போது இந்திய நாட்டை சேர்ந்தவன் எம்ஏ முடிச்சிருக்கான் கேம்பிரிட்ஜ் எம்ஏ முடிச்சிருக்கான்னு சொல்றது எவ்வளவு அறியாம இந்த மாதிரி ஆழமான கல்வியை கற்றவர்களுக்கு அது என்னவென்று புரியும் சேவதே பிரிஷம் அப்படின்னா மிகவும் சேவதே என்றால் சேவிக்கிறான் யாரு அந்த அருணன் யாரை சேவிக்கிறான் பிரிஷத்தோ அர்க்கம் என்றால் பின்பக்கமாக அர்க்கம் என்றால் சூரியனை பின்பக்கம் இருக்கும் அந்த சூரியனை மிகவும் சேவிக்கிறான் சேவிக்கிறான் அப்படின்னா என்ன அர்த்தான அவனுக்கு சேவை செய்கிறான் இன்னொன்று அவனுடைய உஷ்ணத்தை தான் அனுபவிக்கிறான் சேவித்தல் அப்படிங்கிறது செர்வ் பண்றதுன்னு ஆரம்பம் இப்போ அந்த காலத்துல ரொம்ப பழைய காலத்தில் சேவிக்கிறேங்கிறதுக்கு நமஸ்காரம் மட்டும் இல்லை ஏதாவது ஒரு பொருள் இப்போ சாதம் போடுறோம் இலையில கூட வந்து சேவிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான் பகவானுக்கு வைக்கிறதுல ஒரு பொருளுக்கு கார சேவை இனிப்பு சேவைன்னு சொல்லுவாங்க சேவைனா என்ன கைங்கரியமாக நைவேத்தியமாக தொண்டாக நம்ம வைக்கிறோம் அதனால தான் அப்படி சேவைன்னு பேருது அதான் வந்து கார சேவைங்கிறது இப்போ போட்டு பல ஊர்களில் ஒரு மாதிரி அசிங்கப்படுத்தி காரா சேவு அப்படிங்கிறான் அந்த வார்த்தையவே அலங்கூரப்படுத்துகிறாங்க அது சேவை என்பதுதான் பொருள் அதாவது ஒரு சட்டத்திட்டங்களுக்கு கட்டுப்பட்டு இயங்குகிறோம் இறை தத்துவத்துக்கு நாம் தலை வணங்குகிறோம் நம்ம விஸ்வேஸ்வரையா தெரியும் உங்களுக்கு பெங்களூரை நிர்மாணித்தவர் அவர் ஃபேமஸ் வேர்ல்டு ஃபேமஸ் இன்ஜினியர் அவருக்கு ராஜேந்திர பிரசாத் ஜனாதிபதியா இருந்த காலத்தில் பாரத ரத்னா அவார்டு கொடுக்கணும்னு சொல்லி தீர்மானிச்சு அவர் டெல்லிக்கு வர சொல்லியிருந்தாங்க இன்னும் நிர்ணயிக்காமல் இருந்ததுனால அவரை ஜனாதிபதி மாளிகைகளை தங்க வைத்தார் பிரசாத் மூன்று நாள் தங்கினார் இன்னும் டேட் பிக்ஸ் ஆகலை நாலாவது நாள் விஸ்வேஸ்வரையா நான் புறப்படுறேன் நான் ஒரு லாட்ஜில் ரூம் எடுத்துக்கிறேன் அப்படின்னா ஏன் இன்னும் ரெண்டு நாள்ல ஃபங்க்ஷன் இருக்கு பாரத ரத்னா அவார்டு கொடுக்க போறாங்க அது வரைக்கும் இங்கே இருங்க நான் தானே உங்களை இருக்க சொல்றேன் அப்படின்னா அப்போ இவர் சொன்னாரா ஜனாதிபதிக்கு மிக வேண்டியவராயிருந்தாலும் ஜனாதிபதி அல்லாதவர்கள் இந்த மாளிகையிலே மூன்று நாளைக்கு மேல் இருக்கக்கூடாது இது இந்திய நாட்டு சட்டம் கான்ஸ்டியூஷன் அப்படி இருக்கு அப்படி இருக்கிற போது அந்த சட்டத்தை மீறி நான் இங்கே இருக்க விரும்பலை அப்படின்னா அப்ப இவர் சொன்னார் ஜனாதிபதியாகிய நானே உங்களை இருக்க வச்சிருக்கிற போது எவன் வந்த சட்டத்தை பேச போறான் வந்தா பாத்துக்கலாம் அப்படின்னு அப்ப விஸ்வேஸ்வரியா சொன்னாரு நாம சட்டத்தை வாழ்ந்து காட்ட வேண்டியவர்கள் இளைய தலைமுறைக்கு நாம் முன்னோடிகளாக இருக்க வேண்டியவர்கள் நாம இப்படி பண்ணினா நாளைக்கு எல்லாரும் மிஸ்யூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க என்று பிடிவாதமாக சொல்லி ஒரு லாட்ஜில போய் ரூம் எடுத்து தனக்கு பாரத ரத்னா கிடைக்கிற வரைக்கும் அந்த லாட்ஜில்தான் தங்கியிருந்தேன் அவ்வளவு தூரம் வந்து நேர்மையாளர்கள் இருந்த நாடு இன்னைக்கு என்னென்னமோ நடக்கு அதெல்லாம் சொல்ல முடியாது எதுக்கு சொல்ல வர ஒரு சட்ட திட்டத்துக்கு கட்டுப்பட்டு நடக்கிறது அதான் சேவித்தன் இங்கே சூரியன் பரமாத்மா அவனுக்கு தொண்டு செய்வது ஜீவாத்மா இலக்கணம் என்ற அந்த இயற்கை சட்டத்துக்கு கட்டுப்பட்டு சேவதேதோ அர்க்கம் அந்த சூரியனுக்கு இந்த பக்கமாக இருக்கிறான் அங்கிருந்து பார்த்தா முன்னாள் இருக்கு இங்கிருந்து பார்த்தா பின்னாலே இருக்குது அப்படின்ற இன்னொரு திரைப்படி தத்தா அர்கைகி தூர வியதி विनय तो वीक्षिता सिद्धसारथ सां सारथिर्व स दशतरुचे साधिरेको आपीय प्रातरव प्रतत हिम शनीदुभासो यष्टादीपुनो अग्रे जड़ भृश सेव पृष्ट अर्क नाकर्शन सुधकम அதுக்கு புஸ்தகம் மறுபடி வேணும்னு சொல்லி ஆசைப்படுறவங்க திரு மாரியப்பன் உங்களுக்காக மெனக்கெடுவாங்க உட்காந்துருக்கிறார் நிகழ்ச்சி முடிஞ்ச பிறகும் இருப்பார் அன்றைக்கி வந்து அவசரமாக வெளியூருக்கு போக அப்படிங்கிறதுனால போயிட்டேன் அப்படின்னா ஸோ பணம் கொடுக்குறவங்க கொடுங்க இன்னொரு தடவை போக மாட்டாங்க வந்து லாஸ்ட் டைம் அறுபது ரூபாய் அந்த புத்தகத்துக்கு பணம் கொடுத்துருங்க கொடுத்துட்டிங்கன்னா அநேகமாக நாளைக்கு இல்லாட்டி அடுத்த வியாழக்கிழமைக்காக உங்கள் எல்லாேருக்கும் புஸ்தகம் கிடைக்கும் பெரிய புஸ்தகம் வேணுங்கிறவங்க அறுபது ரூபாயும் அந்த சின்ன புத்தகம் வேணுங்கிறவங்க பதினஞ்சு ரூபாயும் கொடுத்து நாளைக்கு இங்கே சுதர்சன சுதகம் இருக்குது வெள்ளிக்கிழமை ராமாயணத்தினை ஸ்லோகம் சனிக்கிழமை லட்சுமி சகசனம் ஞாயிற்றுக்கிழமை நாலாயிரம் செவ்வாய் கிழமை சூரிய சகசனம் மீண்டும் அடுத்த புதன்கிழமை சூரிய சதரத்துக்காக சந்திப்போம் இன்றைய உபயதாரர்களான வைஷால் வீதி திருமதி கே லட்சுமிபாய் அம்மையார் அவர்களுக்கும் திருமதி அலுமே புருஷோத்தம் அவர்களுக்கும் இடமடித்த கோவிலாருக்கும் உங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் ஜெயஸ்ரீமன் நாராயண்